ते ओम शान्ति நோனீரியம் கரவாஹை गीता தமஸ்விம் முப்பதாவது ீப்ு ஜனஸ் அசாத்மன்துத்தோத்தவ் மருஷாஸ்வனோய சனக்காதி முனிவர்களுடைய கேள்வியான விஷய சம்பந்தத்திலிருந்தும் விஷயத்தியானத்திலிருந்தும் முக்கியமாக விஷய விஷயங்களை பற்றிய எண்ணங்களிலிருந்து விடுபடுவது எப்படி என்கின்ற கேள்விக்கு பகவான் ஹம்ச ரூபமாக இருந்து கொண்டு பதில் சொல்லி கொண்டிருக்கிறார் அவைகள் ஒரு தோற்றம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் ஒரு மனிதன் தன்னனது உணர் உண்மை வடிவை உணர்ந்து அவைகள் வெறும் தோற்றம் என்பதை உணர வேண்டும் இதுவே அவைகளிலிருந்து அவைகளிலிருந்து மீழுவதற்கு உற்ற உபாயம் இது ஒன்றே உபாயம் இதுவே உற்ற உபாயம் இது ஒன்றே உபாயம் இதற்கு வேறு வழி இல்லை என்று வேதங்கள் சொல்லுகிறது அப்படியானா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நான் அப்ப நீங்க வேதாந்த கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கிறீர்களே இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்களா இது பற்றி என்ன அபிப்பிராயம் சேம் கேம்ப் மி மிச்ச விஷம் பாரியமிபிஷ் ஆச்சாரிய துராமேதே ஜாதிவா ஏஷ புருஷா மாயாபரிபிராமிதா இதுதான் வேதாந்தத்தோட மகிமை வேதாந்தமே மித்யான்னு சொல்லிடுறத வேதாந்தோட மகிமை அப்போ மித்தியமான வேதாந்தத்தை எதுக்கு படிக்கணும்னு கேட்கக்கூடாது மித்தியமான வேதாந்தத்தை எதுக்கு படிக்கணும் வேதாந்தத்தை படித்தாதான் மித்யாந்தர் ஒரு பெக்யூலியரான ஒரு போதம் ஆனா இந்த ஞானத்தை தவிர நமக்கு வேற துன்பங்கள்லருந்து முற்றிலும் விடுவதை விடுபட விடுபடுவதற்கு வேறு வழி இல்லை மற்ற எல்லா சாதனங்களும் உலகை உண்மை என்றும் இந்த உலக வாழ்க்கை உண்மை என்றும் போதிக்கிறது எல்லா சாதனங்களும் ஜகத் சத்தியம் ஜீவ சத்தியம் ஈஸ்வர சத்தியம் என்றுதான் போதிக்கிறது ஏன் கர்ம காண்டம் முழுவதும் உபாசனா காண்டம் முழுவதும் பிரம்ம சத்திய ஜீவசத்திய ஜகத் சத்தியம் அடி அடிப்படையில் தான் இருக்குது கர்மகாண்டம் ஜெகத் மித்யான்னு சொல்லாது உபாசனா காண்டம் ஜெகத் மித்யா சொல்லாது ஈஸ்வரம் மித்யான்னு சொல்லுமா உபாசனா காண்டம் வேதத்தில் வந்து நிறைய பகுதிகள் இருக்குது ரிச்சுவல்ஸை சொல்கிற போஷன்லாம் உலகத்தை பொய்ன்னு சொல்லாது என்ன ரிச்சுவல்ஸை உலகம் உண்மை செஞ்சு கருதினா தான் கர்த்தா கர்மா கரணம் அதிகரணம் சம்பிரதானம் எல்லாம் வேணும் காரகங்கள்லாம் வியாபாரம் பண்ணணும்னாலே சத்தியத்துவம் வேணும் உபாசனா காண்டமும் ஈஸ்வரத்தியானம் ஈஸ்வரனை சத்தியம்னு சொல்லியாகணும் ஈஸ்வரன் சர்வஜன் அகம் அல்பக்யான்னு சொல்லியாகணும் ஆனால் வேதாந்த வரும்போது டோட்டலி டிஃப்ரெண்ட் ஈஸ்வரோ ஜகன்மி அனே வேஸ்திரிண்டிமாக சத்தியம் ஜகத்து வெரும்தோட்சம் நாம் எல்லோரும் உண்மையில் பிரம்மமே என்று வேறல்ல இதுவே அனைத்து சாஸ்திரங்கள் வேத அனேன வேத்தியம் சச்சாஸ்திரம் அனேன வேத்தியம் சாஸ்திரம் வேத்தியம் சத்து அனேன இந்த ஞானத்த இந்த ஞானத்தை நாம் சாஸ்திரத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோமே அதுதான் வேதாந்தத்தின் முரசு வேதாந்தம் முரசறைகிறது ஷிருண்வந்து விஸ்வே அமிர்தசிய புத்திராக நேர் ஆப்போசிட் பாவிகளேங்கிறதுக்கு பதிலாக நேர் ஆப்போசிட் அமிர்தச புத்திராக நீங்கள் எல்லாருமே எப்பவுமே எவர் எவர் இம்மார்டாலிட்டி எப்பொழுதும் நீங்கள் எல்லோருமே அமிர்தஸ்வரூபம் நம்மளால் ஐயோ செத்து போயிடுவோமேனு பயமாக இருக்குது செத்து போயிட்டாங்களேன்னு பயமாக இருக்குது செத்து போயிட்டாங்களேன்னு ஒரு துக்கம் செத்து போயிடுவோமேனு துக்கம் செத்துடலாம எண்ணம் அதெல்லாம் எண்ணத்தினால வருதுன்னா இந்த உலகத்தை நம்பற உண்மைன்னு நினைக்கிறதுனால கனவில் நமக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்து கனவுல ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா அது நனவில் வந்து அதை நம்ம மதிக்கிறது இல்லை அதே மாதிரி நனவில் நடக்கிற நிகழ்ச்சியும் அறிவுனால் மதிக்காமல் இருக்க கற்றுக் கொடுப்பது தான் வேதாந்தம் மதிக்காமல் இருக்கிறதுனா யார் வேணாலும் அலட்சியம் பண்ணுறதுன்னு அர்த்தமும் இல்லை ஓஹோ மதிக்கக்கூடாதா ரொம்ப சௌரியமாக போச்சு ஆனால் அதுக்கு தான் வேதாந்தத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் விவகாரத்தில் எப்பொழுதும் தர்மம் தேவை இந்த உலக உன் துன்பங்கள் நம்மை பாதிக்கிற போது மாத்திரம்தான் இந்த வேதாந்தத்தை யூஸ் பண்ணணும் மற்ற நேரம் பேசாமல் ஒழுங்காக சமத்தா தர்மசாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணணும் ஆகையனால முப்பத்தி ஓராவது ஸ்லோகத்தில் சொன்னார் ஆத்மாவுக்கு வேறாக இருக்கிறது எல்லாமே எல்லாம் வந்து மிருஷா மிருஷான்னா மிதா கதயவச்ச கதையான்னு சொன்ன கதி குறிக்கோள் டெஸ்டினேஷன் அர்த்தம் கமியத்தை பிராப்பத்தை இது கதி கர்ம வுற்பத்தி கம்யத்தை அனேன இது கதிகின்னு போட்டுவிடக்கூடாது அது கரண உற்பத்தியாக மாறிடும் ஆகினால கத்திகி ஹேதவஷ அஸ்ய மிருஷ எல்லாம் இத்தியா சொல்லிட்டார் அதையே விளக்கி சொல்கிறார் வருகின்ற ஸ்லோகங்களில் மீட்டர் சேஞ்ச் ஆகிறதுனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் யோ ஜாகோர்த்தான் समस्त उपसंहरते மஸ்திருஷா சுஷு உபரத்தேசியன்வயா திரிணவிந்திரிஷ यो धर्मिनोर्थान यो समस्त சுுத்த உபம் சேக்க ியேஷா கொஞ்சம் கடினமாக தான் இருக்குன்னு சொல்றது ஆனா ரொம்ப பிரிச்சேன்னா சரி வராது யா எவன் ஒருவன் எல்லாம் சொன்ன தத்துவம் ேஜ் அந்த மொழி அழகு மொழிகளை மூலம் கருத்துக்களை விளக்குகிறார் கிருஷ்ணர் யஹ யவனொருவன் ஜாகரே ஜாகிரதாவஸ்தையில் விழிப்பு நிலையில் பகிஹி புறத்தில் அனுஷண தர்மினோர்த்தான சமஸ்த கரணை புங்கே அனுக்ன தர்மணா அர்த்தான் அனுஷண தர்மின்னு சொன்னால் ஒரு ஒரு கஷணமும் மாறிகின்றே இருக்கு எல்லா வஸ்தும் சேஞ்ச் ஆகிருக்கு நம்ம நினைக்கிறோம் இதில் என்ன சேஞ்சுன்னு நினச்சிட்டு இருப்போம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இதில் என்ன நேற்றுக்கு பார்த்தபோது இப்படிதான் இருக்கு இன்னைக்கு இப்படிதான் இருக்குன்னு நினைப்போம் ஆனால் அதில் ஒரு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு நமக்கு அந்த சேஞ்சு தெரியறதில்லை ரொம்ப நாள் கிடைச்சது என்ன ஆகுனா திடீர்னு அது வந்து உடஞ்சி போயிடும் அதுக்கு பலம் போயிடும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்த இந்த இந்த ஃபேனை பார்க்குறோம் ஃபேன் மாட்டினதுலேருந்து அப்படியே நித்தியமாக இருக்குமா அன்று கண்டை என்றும் அழியாமல் அது சுற்றி சுற்றி சுற்றி சுற்றி சுற்றி ஒரு ஒரு க்ஷணமும் தேஞ்சு தேஞ்சு தேஞ்சு தேஞ்சு ஒரு நாளைக்கு ஒழுங்கு டொப்புன்னு கழுந்து விடுமா சரியாக வேலை செய்யாது உள்ள காயில் போயிடும் என்னவா அது ஆகிடும் நாம் அனுபவிக்கிற அத்தனை வஸ்துக்களும் அது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சேஞ்ச் ஆகிண்டே தான் நம்ம பாடி சேஞ்ச் ஆகிட்டா இருக்க இல்லையா திரு வயசாகிண்டே இருக்கே ஒரு ஒரு க்ஷணமும் வயசாகிட்டு இருக்கு நம்ம அதை பற்றி நினைக்கிறதில்ல என்னமோ ரொம்ப நாளைக்கு பிளான்லாம் போட்டு வச்சுருக்கோம் நாம் ஆகையினால ரொம்ப கஷ மாறிக்கொண்டே இருக்கிறது எல்லா பொருஷனும் பகி அனுஷர்மோர்த்தானு சமஸ்த கரணி பூங்கே கண்ணு காது மூக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி விவசாய விவகாரத்தில் என்ன பண்ணுறோம் இந்த கண்ணு இந்த காதெல்லாம் யூஸ் பண்ணி பொருள்களை அனுபவிச்சுட்டுருக்கும் அனுபவிக்கிற பொருள்கள் எல்லாமே என்னென்னா காதில் சங்கீத சங்கீதம் கேட்டுருக்கும் கேட்டுட்டுருக்கிற போது அந்த சங்கீதம் எல்லாம் மாறிண்டே இருந்தால் தான் நல்லா இருக்குது அது மாதிரி இந்திस्तानी மாதிரி இருந்துனா அந்த இந்தஸ்தானிய கோரஷன்ல இல்லே மாதிரி இப்படி ஆ என்ன அந்த சுருதி சுதி ஏன் இருக்கும் சுதிவே வந்து ஒரு மணி நேரம் பண்றானு வைங்க கச்சேரி கச்சேரி என்னன்னா சுதி ஆ கண்டேர் கொண்டு நான் யார்கேப்பா चेंज ஆயிட்டே இருந்தா தான் கேட்க முடியும் அந்த ராகங்கள் எல்லாம் மாத்தணும் புர்க்கா எல்லாம் கொடுக்கணும் அப்படி இருந்தால் தான் அங்கே ச சங்கீவத்தை கேட்க முடியும் மாறிண்டே இருக்கிறதான் நம்ம விரும்பவும் செய்கிறோம் ஒரேடியாக இருந்தால் இது பண்ண முடியுமா என்ன அதுக்கு தான் தியானம் தியானத்துக்கு அப்புறம் உபன்யாசம் உபன்யாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் டிஃபன் டிஃபனுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு இல்லை ஒரேடியாக காலமரத்துலேருந்து எட்டு மணி நேரம் தியானம் தான் இங்கே அப்படின்னா அப்படியே தியானம் பண்ணுறப்போ மெதுவாக கதை திறந்து ரெண்டு ரெண்டு ஆளாக வெளியே போயிரு கடைசியில் நான் சொல்லின்றேன் முழிச்சு பார்த்தா ஒரு ஆள் இருக்காது ஒரு நாளைக்குரம்பா முடியாது போயிட்டே இருக்கும் ஆகையினால்தான் மாறிக்கொண்டே இருக்கிற பொருளை என்ன பண்றோம் இந்திரியங்களால அனுபவிக்கிறோம் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் கோலக்க மாம்ச பிண்டத்துல இருக்கிற இந்திரியங்கள்லாம் இருக்கேன் இதை யூஸ் பண்ணி நாம் உலகப் பொருள்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் அப்புறம் தூக்கத்தில் என்ன பண்ணுறோம்னா இதெல்லாம் வேலை செய்கிறது இல்லை தூக்கத்தில் இந்த கண்ணு காதெல்லாம் வேலை செய்தா என்ன சில பேர் கண்ணை திறந்துட்டே தூக்குறாங்க அது வேறு விஷயம் அதாவது இந்த கண் காதலாம் யூஸ் பண்ணாமல் தூக்கத்தில் என்ன பண்ணுறோம்னா இந்த கரணங்களை யூஸ் பண்ணாமல் அதே மாதிரி அனுபவங்களை விழிப்பு நிலையில் என்ன அனுபவமோ அதே மாதிரி அனுபவத்தை கனவு நிலையில் அனுபவிக்கிறோம் அதை சொல்றே ஹிருதி போட்டுவிடக்கூடாது மனசு கற்பிக்கிறது ஆகையினால சொப்பனே ஹிருதி தத் சதிக்ஷான் தத் சதிருக்ஷான் அதே மாதிரி அனுபவத்தை எவன் கனவில் தமிழ்ல வந்து மாறிக்கொண்டிருக்கிற பொருள்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறானோன்னு போட்டிருக்கு அதில் வந்து நீங்கள் ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும் அனைத்து இந்திரியங்களாலும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும் எவன் கனவில் விழிப்பை போலவே உள்ளத்தில் அனுபவிக்கின்றானோ ஜிரத வச மா மாதிரியே கனவுல ராத்திரியெல்லாம் யாராவது கனவு கண்டுப்பிங்க ஏய்ச்சி பாருங்கள் தெரியும் நான் கூட ராத்திரி கனவு கண்டேன் ஆகையினால நிறைய பேருக்கு சந்தேகம் ஞானம் வந்துட்டால் கனவு வருமா வராதான்னு மனசு இருக்கிற வரைக்கும் கனவு கண்டிப்பாக வரும் கனவுலேயும் ஞானம் வேலை செய்யும் ரொம்ப ஆழமாக மனசில் ஞானம் இருந்ததுன்னு சொன்னால் கனவுலையும் ஞானம் அப்போத்தான் சப்கான்ஷியஸுக்கு ஞானம் போயிருக்குன்னு அர்த்தம் இல்லாட்டி மேலேயே உட்கார்ந்துட்டுருக்குன்னு அர்த்தம் சர்க்கரை கலக்காத சர்க்கரை மாதிரி அதாவது காஃபியில் கலக்காத சர்க்கரை மாதிரி அது உள்ளே உட்கார்ந்துருக்க சர்க்கரை கலக்கலேன்னு வச்சுங்களேன் அது அப்புறம் டேஸ்ட்டாக இருக்குமா என்ன அது மாதிரி வேதாந்தம் அப்படி பேசாமல் ஒரு பக்கம் உட்கார்ந்துருந்ததுன்னா அப்புறம் விவகாரம் பாட்டுக்கு நான் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது என்னன்னா நீ காலையில் சுவாமி அகம்பிராஷ்டமி பத்தி ரொம்ப நல்லா சொன்னார் எப்படி சம்பந்தம் இருக்குமான அப்படின்னு சேர்த்துக்கணும் சதிருக்ஷான் புங்கே அந்த புங்கேயே எல்லாத்திலையும் போட வேண்டி வரும் சொப்பனே சொப்பனே உபசம்ஹரதே சொ பகிர் அனுக்ஷண தர்ம சொனே அனுஷண தர்மினோர்த்தான் உபசம்ஹரதே சொப்பனத்தில் எல்லாத்தையும் உள்ள ஒடுக்கிறான் உபசம்ஹரத்தேன்னு சொன்னால் ஒடுக்கிக் கொள்ளுதல் எவன் ஆழ்ந்த உறக்கத்தில் அனைத்தையும் ஒடுக்குகின்றானோ அனைத்தையும் ஒடுக்குறான்னா என்னர்த்தம் அந்த எண்ணங்கள் எல்லாம் ஒடுங்கி போகிறது அது ஒடுங்குகிறது இவன் ஒன்றும் ஒடுக்கிறது இல்லை அதனுடைய தர்மம் ஒடுங்குகிறது ஆனால் இந்த இடத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கு ஒடுக்குகின்றானோங்கிறது உபசாரமாக சொல்லப்பட்டிருக்கும் சுசுத்தே உபசம் நாமளாவா தூங்குறோம் தூக்கம் வந்துடுறது அந்த டயத்துக்கு போய் தூங்குறதுக்கு பழகிருக்கோமே தவிர உண்மையிலேயே தூக்கத்தை நாம வரவழைச்சுடா தூங்குறோம் அதனையமாக ராத்திரி ஆனால் கொஞ்சம் நேரம் பத்து மணிக்கு மேலே பேச ஆரம்பித்தா ஏன்னா கொட்டாவி கிட்டா எல்லாம் வந்துங்கிறது என்னென்னா அது விடுறதில்லை அதனுடைய நேச்சர் சரீரத்தினுடைய நேச்சர் அதுவே தூங்கி விடுறது அது தூக்கம் வரலன்னா அது மைண்டில் ப்ராப்ளம் அது வேறு விஷயம் பொதுவாக தூக்கம் வந்து விடுகிறது சுஷுப்தே உபசம்ஹரத்தே எவன் இதெல்லாம் உடுக்குகிறானோ அனுபவிக்கிறானோ சுருக்கமாக சொன்னால் என்னென்னா மூணு அவஸ்தைகளையும் யார் அனுபவிக்கிறானோ அதை எப்படி சொல்கிறார் பாருங்கவர் மூன்று அவஸ்தைகளையும் யார் அனுபவிக்கிறானோ சஹா ஏக்கஹா அவன் ஒருவனே மூணு ஆள் இல்லை விழிப்பு நிலை அனுபவிக்கிற ஆள் வேற உறக்க நிலை அனுபவிக்கிற ஆள் வேற கனவு நிலை அனுபவிக்கிற ஆள் வேற இல்லை அது மாத்திரமில்லை ஒவ்வொருத்தருடைய உறக்கத்தையும் விழிப்பையும் கனவையும் அனுபவிக்கிற ஒரே ஆள் தான் வித்தியாசம் விசேஷம் உங்களுடைய உறக்கத்தையும் கனவையும் விழிப்பையும் நான் அனுபவிக்கிறேன் விழிப்பையும் கனவையும் உறக்கத்தையும் நீங்க அனுபவிக்கிறேன்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கலாம் அனுபவங்கள் வேறாக இருந்தாலும் அனுபவிப்பு அனுபவங்களை அனுபவிக்கின்றவன் ஒன்றாக இருக்கின்றான் என்கின்ற அனுபவம் நம் எல்லோருக்கும் ஒன்றுதானே சந்தேகமா இருக்கா இல்லாட்டி இந்த கிளாஸை நடத்த முடியாது தனித்தனியாக கூப்பிட்டு பிராபலத்தை சைக்காலஜிஸ்ட் மாதிரி பேசிட்டு கொண்டு இருக்கணும் அது மாதிரி இதுலருந்து என்ன புரிகிறது வந்து மைண்டில் இருக்கிற அனுபவம் உங்களுக்கு வேற எனக்கு வேற ஆனால் சாட்சிங்கிற அனுபவம் நமக்கு உங்களுக்கு வேற வேறையா ஒன்று ஆகையினால என்னுடைய அவஸ்தாத்யத்துக்கு சாட்சியாயிருக்கிற வஸ்துவேதான் உங்களுடைய அவஸ்தாத்யத்துக்கும் சாட்சியாக இருக்கு மம்தாத்யாட்சி ஜன அவாத்யாட்சி தனேகம் என்னுடைய அவஸ்த மூன்று அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக இருக்கின்ற பொருள் எதுவோ அதுவே அனைத்து உயிர்களுடைய அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக இருக்கிறது எனவே ஆத்மா அநேகம் அல்ல ஆத் ஏகம் ஆகினால ச ஏகா ஆகினால அது என்னென்ன சொல்றார் அது எப்படி தெரிகிறதுனா ஸ்மிருதி அன்வயாத் ஸ்மிருதி அன்வயாத் ஒவ்வொரு நிலையினையும் பற்றிய நினைவால் இது இவ்வாறு விளங்கிக் கொள்ளப்படுகிறது நமக்கு வந்து ஒரு அவஸ்தைக்கு போனாலும் மூன்றிலும் இருக்கிறேங்கிற அந்த எண்ணம் இருக்கே அது மாறாமல் இருக்கிறது ஆகனால ஸ்மிருதி அன்வயாத்ங்கிறார் இதுதான் அன்வய வத்திரேக்கம்னு அவஸ்தாத்ரயம் ம்ன வேறானது அன்வயம்ன இருப்ப தொடர்ந்து இருப்பது அன்வயம் மா மாறி செல்வது வதிரேகம் தொடர்ந்து இருப்பது அன்வயம் மாற்றங்கள் அடைந்து கொண்டிருப்பது வெத்திரேகம் அகம் அவஸ்தாத்ரய வெத்திரிக்த சாட்சி அஸ்மி அது மாத்திரமில்லை இன்னொன்று சொல்றார் திரிகுணவத்தி திருக்குணவ் சத்வி ரஜோத்தி தமோ விர்தி இந்த மூன்றையும் அறிபவன் த்ரிகுணவருத்தி திருக்குனா என்னவோ திருக்கு திருக்கு படிச்சுடுவாங்க திருக்குன்னு சொன்ன சாட்சி அரிபவன் ரொம்ப ல்ரலாக ட்ரஸ்லேட் பண்ணால் அது வந்து பார்ப்பவன் அர்த்தம் பார்க்கப்படுவதற்கு பேர் திருஷ்யம்னு பேர் பார்வைக்கு திருஷ்டின்னு பேர் பார்க்கப்படுற பொருளுக்கு திருஷ்யம்னு சொல்கிறோம் அஹ அவஸ்தாத்ரயம் திருஷ்யம் அவஸ்தாத்ரயம் திருஷ்யம் சத்வரஜஸ்தமோ குண அனுபவங்கள் திருஷ்யம் எனக்கு குழப்பமாக இருக்கிறது ஒன்றுமே புரியவில்லை என்பது மனதின் ஒரு நிலை நான் மிகவும் பிஸியாக இருக்கிறேன் என்னால் இப்பொழுது எதையும் எண்ண முடியாது என்கின்ற நிலை என் மனம் அமைதியாக இருக்கிறது என்கின்ற நிலை இந்த மூன்றையும் அறிவது எதுவோ அதுக்கு பேரு த்ரிகுண விற்பி திருக் த்ரிகுண விருத்தி அது மாத்திரமல்ல இந்திரியேஷ இந்திரியேசன்னா ியங்களுக்கு தலைவன் இன்க்டிங் இன்க்ண்ட் ஏன்னா பகவான் வந்து மனசஷ்டானி இந்தியாணி அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்புறம் இன்னொரு இடத்துல இந்திரியான அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆகையினால இந்திரியங்கள் மனசையும் சேர்த்து தான் குறிக்கும் மனதையும் சேர்த்து குறிக்கும் இவற்றுக்கெல்லாம் நான் தலைவன் தலைவன் என்ன அர்த்தம் நான் இல்லாமல் அவைகள் இயங்காது மனம் எண்ணங்கள் ஜடமானவைகள் நான் கான்சியஸ்னஸ் அதுக்கு கான்சியஸுங்கிற தன்மையை கொடுக்கிறதே கான்சியஸ்னஸ் ஆக இருக்கிற நான் பேருணர்வாக இருக்கிற நான் தான் அவைகளுக்கு உணர்வையே தருகிறேன் உணரும் உணர்வை தருவது பேருணர்வாகிய நான் ஆகையினால இந்திரியேஷ இந்திரியானாம் அதிபதி இதெல்லாம் நிதித்தியாசனத்துக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஸ்லோகம் தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான ஸ்லோகம் இதெல்லாம் Arthane, svapne யோ ஜா பகிரனுஷணர் சமஸ்திரு சுஷுத்த உபசர்த்தன்வஜா திருகுணவத் எல்லாம் நிதித்ராசனத்துக்கு ரொம்ப ரொம்ப very, very useful shloka. அப்புறம் சொல்லணும் சேகா அஹமஸ்மேன் சொல்லணும் கடைசி ஓஹோ அப்படி ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லணும் சார் சேகேக அஹம் ஏக அஸ்மி நா இருக்கு அஹம் ஏக்கி மரத்தரம் கிச்சித் நாஸ்தி பரம்பொருளாகிய நான் ஒருவனே இருக்கிறேன் எனக்கு வேறாக ஒன்றும் இல்லவே இல்லை அறிவுக்கு மாத்திரமே இந்த உண்மை விளங்குகிறது அடுத்த ஸ்லோகம் ஏவம் விமிருஷ குணதோ மனசிய மன்யா மயி கிருத்தி நித்திஹா சிஷாஜி ம் விமியுணத மனசஸ் மன்மைய மயித்தி ஹாசுக் தீக் bhajata bhajata ஹம்சீத ஆத்மஸ்வரூபத்தை அவஸ்தாத்ரயப் பிரக்ரியா என்கின்ற பிரக்ரியாவின் மூலம் நமக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணுகிறது ने ने WAY OF TEACHING METHOD COMMUNICATION COMMUNICATE மெத்தர்டு METHOD ஒரு சாஸ்திரமும் ஒரு ஒரு விதமாக ஆத்மாவை போதிக்கும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப நம்மளால் அப்படின்னா திங்க் பண்ணவே முடியாது சாஸ்திரங்களில் ககனமாக ககனம் ககனம்னா ஆழமாக ரொம்ப டீப்பாக வாசிக்க வாசிக்க ஆக இப்படியெல்லாம் கூட ஆத்மாவை ப்ரசென்ட் பண்ண முடியுமா புரிஞ்சிக்க முடியுமா அப்படி நமக்கு தோணும் ஆத்மாவனுடைய ஆனந்த ஸ்வரூபத்தை சாஸ்திரங்கள் எப்படியெல்லாம் விளக்குகிறது தெரியுமா அதில் சாஸ்திரங்களை நிறைய வாசித்தாதான் இந்த உண்மையெல்லாம் புரியும் சும்மா அனுபவத்தில் வரட்டும் வரட்டும் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும் ஆக இதெல்லாம் படித்தாலே அனுபவம் வந்துடும் அனுபவம்னால் நீங்கள் சொல்கிற ஒரு அனுபவம் வச்சுப்போம் ஒரு வார்த்தைக்கு அதனால் இது படித்தாதான் வரும் நிறைய பேர் கேட்குறாங்க இது படித்த என்னாக போகிறதுன்னு கேட்குறாங்க இல்லையா அதுக்கு காரணமே படிக்காது தான் அவங்க கேள்வி காரணமே படித்தாதான் படிக்கலாமா வேண்டாமாங்கிறதே தெரியும் ஒருத்தர் வந்து கேட்டார் சுவாமி தயானந்த சுவாமிஜி ஆனைக்கட்டி ஆசிரமத்தில் ஒரு நாள் இருந்தார் நாங்கள்லாம் இருந்தோம் பக்கத்தில் அப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஒருத்தர் ரொம்ப ஏதோ காவியெல்லாம் கட்டிட்டு வந்திருந்தார் ரொம்ப சாதாரண கிரகஸ்தர் அவர் காவியெல்லாம் கட்டிட்டு எல்லாம் போட்டு வந்து உட்கார்ந்து சுவாமிஜி ஏதோ சத் சங்கத்தில் பேசிட்டே இருந்தார் அவருடனே அவர் சுவாமிஜி அவர் பார்த்துக்கொண்டு கேட்டார் யாரோ ஒருத்தர் கொடுத்தார் எனக்கு காவி அப்படின்னு சொன்னார் ஓஹோ அப்படியா கேட்டு எதுக்கு சுவாமி படிக்கிறது படிப்புனாலும் என்ன பிரயோஜனம் அப்படின்னா ஒரே வார்த்தையில் பதில் சொன்னார் கேள்வியை படிக்காதனாலதான் வந்தது எதுக்கு படிக்கணும்னு கேட்கிறீங்க இல்லையா இந்த கேள்வியே படிக்காததுனால வந்ததுன்றார் அவருக்கு என்ன சொல்றது தெரியல பேச உட்கார்ந்து அலர்ஜி அலர்ஜித்துல ஆழமா போறதுங்கிறது சரியான குரு கைட் பண்ண சாஸ்திரத்தில் சிக்க மாட்டோம் நிறைய பேருக்கு ஒரு பயம் சுவாமிஜி சாஸ்திரம் படிச்சா அகங்காரம் வந்துடுமே டீச்சர்ஸ் எல்லாம் தப்பு பண்றாங்கிறதுக்காக டீச்சர்ஸ்ங்கிற பிரின்சிபலே எடுத்துட முடியுமா என்ன சாஸ்திரம் படிச்சா அகங்காரம் வரு வச்சுப்போம் வார்த்தைக்கு உண்மையா ஒழுங்கா படிச்சா அகங்காரம் வித்யா ததாதினயம் கல்வி என்னைக்கும் பணிவை தரும் என்று சாஸ்திரம் சொல்கிறது கொஞ்சம் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் தான் நான் இப்போ பேசுறது ஆனாலும் கூட சாஸ்திர பட்டனம் ரொம்ப ரொம்ப அவசியம் இப்படிலாம் படிக்க மாட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்கன்னா நம்முடைய கல்வி செல்வம் நிச்சயம் அழிந்து விடும் அதனால சில பேர் பெரிய பாவத்தை பண்ணுறாங்க சாஸ்திரம் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்கனா நம்முடைய நாட்டின் கலாச்சாரத்திற்கு மாபெரும் துரோகம் செய்கிறார் இதுதான் துரோகம் சாஸ்திரத்தை படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதுதான் மாபெரும் துரோகம் என்ன துரோகம்னா என்னென்னா நல்ல ஒரு கலாச்சாரம் துரோகம்ங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு பெரிய செல்வத்தை நாம் பெற்று அந்த செல்வத்தை வந்து கொடுக்கவே இல்லை அதனால் பயனே இல்லை அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு தவறோ அதுதான் துரோகம் அது தான் தான் துரோகம்னு சொல்கிறேன் நன்றி மறந்தா அதுக்கு பேர் துரோகம்னு பேர் சாதாரணமா என்ன அர்த்தம் சொல்லுவோம் நன்றி மறந்தா அதுக்கு பேர் துரோகம்னு பேர் ஒருத்தர் நமக்கு நல்லது செஞ்சிருக்கார் அதை செஞ்சதை நாம வந்து மறந்து அவர் எனக்கு அதை பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னோமானா அதுக்கு பேரு துரோகம்னு பேர் அதே மாதிரி இந்த சாஸ்திரங்களால பயன் இல்லைன்னு சொன்னோம்மானா நன்றி மறந்தவர்களாயிடுவோம் இவ்வளவு நல்லதை கொடுத்துருக்கிற சாஸ்திரத்தை நாம் சொல்லவே கூடாது சாஸ்திரம் படித்தவங்க எந்த இயக்கத்தையோ எந்த விதமான இதையோ வெறுக்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்க இதில் இப்படி இருக்குது அதில் எப்படி இருக்குதுங்கிறது புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங் வேற வெறுக்கிறது வேறு ரொம்ப ஜாக்கிரதையாக எதையுமே நாம் யூஸ் பண்ணணும் என்னால் நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா சாஸ்திரத்தை எவ்வளோ அழகாக இதை சொல்லிக் கொடுக்குறது எதுக்கு இதை சொல்ல ஆரம்பித்தேன்னா ஒரு சாஸ்திரமும் ஒரு பிரக்ரியா மூலம் உண்மையை சொல்லி கொடுக்கறது வே ஆஃப் ப்ரெசன்டிங் அது ஒரு முறையை கையாண்டு நமக்கு தத்துவத்தை சொல்லி கொடுக்கறது இந்த ஹம்சகீதை என்ன பண்ணுகிறதுன்னு எப்படி மாண்டூக்கிய உபநிஷ அவஸ்தாத்ரயத்தின் மூலம் ஆத்ம தத்துவத்தை போதிக்கிறதோ அதுபோல் இதுவும் போதிக்கிறது ஆகினால ரொம்ப நேரம் ஏதாவது சொன்னால் டைம் போயிடும் ஏவம் விமரிசியங்கிறார் இவ்வாறு விசாரணை பண்ண வேண்டும் மன குணதா மனசஸ்த்ரியவஸ்தா விமர்சிய இந்த மனதின் இந்த மூன்று நிலைகளை குணதா குணத்தஹன்னா விஷயங்களால் அப்படின்னு ஒரு அர்த்தம் அது எப்படி வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம் நான் வந்து குணத்தா மண்மாயையால் சேர்த்துருக்கேன் நீங்கள் எப்படி வேணாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அட்ஜஸ்டில் எப்படி வேணாலும் அதை போட்டுக்கலாம் இந்த பதத்திலையும் சேர்த்துக்கலாம் அந்த பதத்திலையும் சேர்த்துக்கலாம் குணத்தஹா மனசகா த்ரியஸ்தா உண்டா குணங்களான விஷயங்களால் மனசில் மூன்று விதமான அனுபவம் குணத்தஹான்ன விஷயங்களால் அனுபவங்களால் மனதில் பொருள்கள் சம்பந்தத்தால் மனதில் மூன்று அவஸ்தைகள் ஏற்படுகின்றன மனசாகனா மனதினுடைய த்ரீ அவஸ்தா மனசனுடைய ஆறாம் வெற்றுமை த்ரீவஸ்தா த்ரீ அவஸ்தானா மூன்று அவஸ்தைகள் ஜாகிரத அவஸ்தா சொப்ன அவஸ்தா கனவு உறக்கம் இதெல்லாம் என்ன சொல்ல பாருங்கள் மண் மாயா மயிகிருத்தா இச்சிதார்த்தா அருமையான வாக்கியம் இதெல்லாம் மண் மாயையா என் சார்ந்திருக்கின்ற மாயையால் என் மீது கற்பிக்கப்பட்டவைகள்ந்திருக்கின்ற மாயையால் என் மீது கற்பிக்கப்பட்டவைகள் மாக்கு உயிர் கொடுக்கிறது யாரு நானு அந்த மாயை என்ன பண்ணுகிறது என்னையே மறைக்கிறது பஸ்மாசுரம் மாதிரி சிவபெருமான் கிட்ட வர வாங்கி சிவபெருமானே அழுக பார்த்தான் இல்லையா அது மாதிரி இந்த மாயை இறைவனே சார்ந்திருந்து கொண்டு இறைவனையே மறைக்கிறது எப்படி பாருங்களேன் பரம்பொருள் இறைவன் வேண்டாம் நீதான் சொல்லிருக்கேன் பரம்பொருளை சார்ந்திருந்து பரம்பொருளையே மறைக்கிறது இது ஒரு விசித்திரம் அதனால தான் அகட்டித்த டட்டனா பட்டியசி மாயாங்கிறோம் சேர முடியாததை சேர்த்து வைப்பதில் மிக தேர்ச்சி பெற்றவள் மாயை ஆக என்னுடைய மாயையால் என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது ஏதி இர்த்திதர்த்தா என்று ஐஎம் ஐஎம் ஐயம் நீங்கி தெளிவாக இருந்து நிச்சிதார்த்தாக அஜான சம்சய விபரியய ரஹிதாக ரகித ஞானம் அப்படின்னு அர்த்தம் அறியாமை சந்தேகம் விபரீதம் என்கின்ற மூன்று குற்றங்களும் நீங்கிய ஞானத்தை உடையவர்கள் நிச்சிதார்த்தா சந்தா இதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னு அடுத்தபடியில் சொல்லுகிறார் அகில சம்சயாதிம் ஹார்தம் அகில சம்சயாதிம் கடைசியில் இருக்கு அகில சம்சயாதியம் அனைத்து ஐயங்களுக்கும் இருப்பிடமான ஹார்தம் ஹார்தம் சொன்ன அகங்காரம்னு அர்த்தம் ஹார்தம் சொன்ன அகங்காரம் அகங்காரம்னா என்ன நான் இந்த உடம்பு இந்த மனசு இதுக்கு வேறாக நான் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க மனசுல அதற்கு பேர் அகங்காரம்னு பேர் அதுக்கு பேர் அகங்காரம் நான் அபூரணமானவன் நான் இந்த சரீரம்தான் நான் இந்த மனந்தான் என்கின்ற எண்ணுகின்ற எண்ணம் அதுக்கு பேர் ஹார்தம்னு இந்த காண்டெக்டில் சொல்லப்பட்டிருக்கு அகங்காரம்னு பேர் அகில சம்சயாதிம் ஹார்தம் அது என்ன பண்ணணும்னா अनुमान அனுமானி சத்மாசி அது ஒரு டாபிக் மேலே மேலே இருக்கிறது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்லிவிட்டார் நிச்சிதார்த்தாக பவந்துன்னு சொல்லிவிட்டார் இதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிற வழி சொல்லி கொடுக்குறார் சதுக்தின்னு சொன்னால் குரு உபதேசம்னு அர்த்தம் சத்துன்னு சொன்னால் குரு சத்குரு உக்தி அப்படின்னா உபதேசம் குரு யார் ஏதோ உபதேசம் பண்ணுவார் அவராக கதை விடக்கூடாது குரு என்ன பண்ணணும் ஸ்ருதியை உபதேசம் பண்ணணும் வேதாந்தத்தை உபதேசம் பண்ணணும் எனது அனுபவங்கள் அதை நான் உங்களுக்கு புகட்டுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லப்படாத நான் புதுசாக சொல்றேன்னு சொல்லக்கூடாது அப்படியே சொன்னாலும் அது சாஸ்திரத்தோடு ஒத்து இருக்கிற மாதிரி எனக்கு இப்படி ஒரு எண்ணம் தோன்றுகிறது அது சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பெரியவங்க கிட்ட அடிக்கடி அவங்க சந்திச்சுட்டு இருப்பாங்க சும்மா வந்து நானே குரு ஆகிட்டேன் இனிமேல் நான் யார்கிட்ட போய் படிக்கிறது நான் அவங்கள்ட்ட எல்லாம் இன்னும் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு குருத்வமே கிடையாது குருத்வம்னா என்ன குருங்கிற தன்மையே கிடையாது எந்த குருவும் அவங்களுக்கு மேலே இருக்கிற மகாத்மாக்களுக்கெல்லாம் வினயமாக நடந்து கொள்ள வேண்டியவர் பத்து பேர் நம்மளை நமஸ்காரம் பண்ணுறாங்கிறதுக்காக நம்ம பெரியவன் ஆகிட முடியாது ஆகையினால இந்த எதுக்கு எதை சொல்கிறேன்னு சொன்னால் சதுக்தி சத்குரு என்னத்தை உபதேசம் பண்ணோம்னா அவர் குரு வீட்டில் இருந்து படித்ததே ஒழுங்காக முறையாக சொல்லி கொடு இதுக்கு பேர் தான் சம்பிரதாயம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க அவிச்சின்ன பரம்பராம்பாங்க அவிச்சின்ன பரம்பரானா என்ன அர்த்தம் அன்புரோக்கன் செயின் இந்த டீச்சிங் ட்ரெடிஷன் டீச்சிங் ட்ரெடிஷன் அதாவது இதை சொல்லிக் கொடுக்குற சம்பிரதாய பரம்பரை கிருஷ்ணரே சொல்றார் பாருங்க ஏவம் பரம்பரா பிராப்தம் அப்பேற்பட்ட பகவானே பரம்பரைன்னு சொல்லணும்னு சொன்ன சாதாரணமான நாமெல்லாம் எம்மாத்திரம் ஆயினால சதுக்தி சதுக்தினா சத்குரு உபதேசம் அது குரு உபதேசம் பண்ணினா மாத்திரம் போராது நீயும் அதை இல்லாட்டி பிரெயின் வாஷ் ஆகிடும் இப்போ வந்து சில இதெல்லாம் வந்து என்ன ஆகிடும்னா இந்த பிரெயின் வாஷ்னால் என்ன அர்த்தம்னா நீங்கள் உங்களை சிந்திக்க விடாமல் பண்ணுறதுக்கு பேர் பிரெயின் வாஷ் எதையும் நீங்கள் திங்க் பண்ணாங்க நான் சொல்கிறத நம்புங்க இது உண்மை நான் கண்டறிந்த உண்மை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் பிரெயின் வாஷ் ஆல் கல்ட்ஸ் எல்லாம் பிரெயின் வாஷ் எல்லா கல்ட்டும் பிரெயின் வாஷ் தான் பண்ணுவோம் நிறைய கல்ட் எல்லாம் பிரெயின் வாஷ் தான் பண்ணுது நீங்கள் இவரையே நம்புங்க போகிறோம் அவங்களுக்கு புரியாட்டாலும் பரவாயில்லை புரியாட்டாலும் பரவாயில்லைங்கிறத ஏங்கிறத புரிய வைக்கணுமா இல்லையா நம்மளும் சொல்கிறோம் அதிருஷ்டங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது ஆனால் இட் வில் பி ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆகையினால இட் அது ஒர்க் பண்ணுறது அது வந்து வேலை செய்கிறதுன்னு சொல்கிறோம் நாம் ஆனால் அதுக்கு ஒரு நியாயம் சொல்கிறோம் நாம் சும்மா இருக்கிறது இல்லை அதனால பிரெயின் வாஷ் கூடாது இந்த வாரப்பா அதெல்லாம் சொல்லியிருக்கு சாஸ்திரத்துலேன்னு சொல்கிறோம் அப்புறம் உங்களுடைய அனுபவத்துக்கு அது பிரத்யக்ஷ அனுபவத்துக்கு விரோதம் அதே சாஸ்திரம் பண்ணி கொடுக்கும் அந்த சந்தேகத்தை நீக்கிறதுக்காகத்தான் ஏகப்பட்ட கிரந்தங்கள் இருக்குது ஆகையினால அனுமானம் அனுமானம்னா யுக்தி அதனால் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுய அறிவும் சாஸ்திரமும் இணையனும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுய அறிவு தானாக எதையும் நமக்கு வந்து அறியக்கூடிய சக்தி இருக்கே அறிவு தானாக வராது ஞாபகம் அறிஞ்சிக்கிற சக்தி தான் நமக்கு இருக்கு அறிவு தானாகவே வராது இப்போ ஜெர்மன் பாஷை இருக்கு ஜெர்மன் பாஷை தானாக வருமா நமக்கு ரஷ்யன் பாஷை இருக்கு தானாக வருமா படிச்சா வருமா இல்லை கண்ண மூடி தியானம் பண்ணி ஜெர்மன் பாஷை வரணும்னு சொல்லி தியானம் பண்ணால் வருமா மேபி வரலாம் ஆனால் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் போய் படிக்கிறது பெட்டரா உக்காந்து யோகத்தில் இருக்கிறது பெட்டரா சமத்து சமத்துக்கு அடையாளம் என்னென்னா ஆகினால் அறிவு வந்து நிறைய பேர் நினச்சிருக்காங்க நீங்கள் தியானம் பண்ணுங்க உங்களுக்கு ஞானம் தானாகவே வந்துடும் ஞானம் வேதாந்தம் படித்தாதான் வரும் வேதாந்தம் படிக்காமல் ஞானம் வரவே வர வேணாம் ட்ரை பண்ணுங்க ஆனால் வேதாந்த வார்த்தையும் யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் எந்த வார்த்தையும் யூஸ் பண்ணக்கூடாது ஆத்மாவித்மா எல்லாம் ஒன்றும் யூஸ் பண்ணக்கூடாது அந்த வேர்டை யூஸ் பண்ணாமல் கண்டுபிடிக்க பார்ப்போம் புதுசாக என்னென்னு அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு புதுசா ஒன்று சொல்லுங்களேன் பாப்போம் காதல கேட்டதை வச்சுட்டுதான் அதுவா இருக்குமோ நம்ம அனுபவம்னு அனுமானம் பண்ணின்னு உட்கார்ந்துருக்கும் ஆகையினால சாஸ்திரம்ங்கிறது விளக்கு ஒளி போன்றது சுய அறிவு என்பது கண் ஒளி போன்றது எங்கு இரண்டும் இணைகிறதோ அங்குதான் உண்மை விளங்குகிறது இப்போ வந்து இப்போ இந்த புஸ்தகத்தை நான் படிக்கிறேன் படிக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு வேணும் ஒன்று வெளிச்சம் வேணும் இன்னொன்று கண்ணு வேணும் கண்ணு இல்லைன்னு வச்சுங்க புஸ்தகத்தில் தெரியுமா தெரியாது வெளிச்சம் இல்லைன்னு வச்சுங்க இருட்டாக இருக்குதுன்னு வச்சுங்க எழுத்து தெரியுமா தெரியாது ரெண்டு இருந்தால் தான் தெரிக்க முடியும் அதே மாதிரி நமக்கு இருக்கிற அறிஞ்சுக்கிற சக்தியும் ஆகையினால நம்ம என்ன சொல்லப்பட்டிருக்கு பெரியவங்க என்ன சொல்றாங்க அப்ப இதெல்லாம் சாஸ்திரம் இப்படி சொல்லுகிறது ஆகையினால ஆனா உன்னால தனியா பண்ண முடியாது நாங்கள் நல்லதை சொல்றோம் கேளுன்னு சொல்லி அப்புறம் என்ன சொல்லுவாங்க அதே பகவான் கிருஷ்ணர் எதேச்சி ததாக்குருன்னு பேசாமல் விட்டுருக்கணும் இல்லையா கீதையை முடிச்சிருக்கலாம் இல்லையா ஏன் முடிக்கல அதுக்கப்புறம் தானே சர்வ தர்மான் பரித்தேஜவே சொல்றார் இதிலிருந்து என்ன தெரிகிறது சாதாரணமா ஜனங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது ஆயினால உனக்கு சுய அறிவியும் கொடுக்கும் நீ உன்னுடைய சுய சிந்தனை நன்றாக சிந்திச்சு பாரு அறையில் போய் சிந்தி எவ்வளவு வேணாலும் சிந்திச்சு பாரு ஏற்றுக்க முடியலன்னா ஓகே உனக்கு அமைதியாக வேறு வழியில் வாழ்க்கை வரும்னு சொன்னால் நாங்கள் மறுக்களை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் யான் பெற்ற இன்பம் பெருகை இதுதான்ப்பா உண்மை அப்படின்னு சொல்லிடுறோம் அதனால் அனுமானம்னு சொன்னால் அர்த்தம் அதனால என்னென்னா தீக்ணாசினா அசீனா கட்டி வார்த்தக்கு கத்தின்னு அர்த்த நன்றாக கூரா பிடிக்கப்பட்ட எதுல சாண பிடிக்கணும்னா குருவண மனநத்தினால ஆனா அவர் என்ன சொல்றாரு மனநத்தினால என்ன சம்சித்ய அத்தனை சந்தேகங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடிய அந்த அகங்காரத்தை இந்த ஞான ஞான நிஷ்டையினால என்ன பண்ணணும் ஞானசினா கத்தின்னு அர்த்தம் மன்னிக்கப்படாது கத்தி என்ன பண்ணணும் கத்திய வச்சு வேறோட எல்லாத்தையும் களைய முடியும் ஆகையினால இங்கே ஞானம் ஞானம் ஞானமாகிய கத்தினா கத்தி ஒரு ஸ்பெஷல் கத்தி ஜோதி இல்லைன்னு சொன்னால் உடனே ஜோதி ஞாபகத்துக்கு வருது பாருங்க அது சுயஞ்சோதி தான் சுயம் ஜோதினா நினைச்சு ரெட் கலர் ஆத்மா ஆத்மாவுக்கு குணமே கிடையாது நிறமே கிடையாது ரெட் கலர்ல இங்க வரப்போறது எதை அகங்காரத்தை வெட்டி வீழ்த்துங்கிற அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா அப்படின்னு சொன்ன மாதிரி இங்க பகவான் ஞானாசினா எனக்கு எந்த மெஞ்ஞான எழில் வாழ் கொடுத்தான் தொழிலும் இந்த மயக்கை அறுக்க அதுல சம்சித்யன்னா நன்றாக சும்மா அறவுறையா ஏதோ கேம்பில் மாத்திரம் களைஞ்சிட்டு போகக்கூடாது ஊரில் போய் உட்காந்து வெட்டணும் ஊரில் போய் உட்காந்து அடியோடு வெட்டணும் தினம் காலம்பரையும் சாயங்காலமும் பூஜை ரூமில் போய் உட்காந்து கேம்பில் என்னெல்லாம் படித்தோமோ கேட்டோமோ அதெல்லாம் நன்றை முதல்ல சாமிக்கு பண்ண வேண்டிய பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு உட்காந்து இந்த விஷயத்தையெல்லாம் நன்றாக நினச்சாதான் வேரோடு களைய முடியும் இல்லாட்டி கேம்ப் கேம்போடு போயிடும் ஆகையினால சித்திய என்ன சொல்றார் மாம் பஜத என்னை போற்றுவாயாக என்னை போற்றுவாயாக அர்த்தம் பேருணர்வாக விளங்கி கொண்டிருக்கும் எண்ணெய் உணர்வீர்களாக பேருணர்வாக விளங்கி கொண்டிருக்கும் எண்ணெய் உணர்வீர்களாக பஜதன்னா இங்கே உணர்வீர்களாக அர்த்தம் ஆத்மஸ்வரூப பரம்பொருள் தத்துவமாக உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்களாக என்று பொருள் அகம் பிரம்மாஸ்மி என்று நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள் என்பது பதில் அடுத்த ஸ்லோகம் மனசோ விலாசம் திருஷம் வினமதிலோலமேகமுருதேவ் மாயனஸ் விக்க என்ன நம்மால் என்னது நமக்கு வேறாக இருக்கிறது எல்லாமே பிரமைங்கிறார் அது மாத்திரம் இல்ல சாதாரண பிரமை இல்ல விசேஷ பிரமா நல்ல பிரம இது சாதாரணமாக நமக்கு வந்து இந்த வந்து இப்படியே ராத்திரி வந்து இங்கே நான் உட்காந்துருக்கேன் இருட்டாக இருக்குது அந்த இடத்துல இப்படியே ஒன்று ஆடுது ஒவ்வொரு வேளை பாம்பு தானோன்னா அதை வந்து பிரமேன்னு சொல்லுவோம் ஆனால் அது பிரமேங்கிறது உடனே புரிஞ்சு போய்டுறது ஆனால் இந்த உடம்பு மனசு உலக வாழ்க்கையை பிரமேன்னு எப்படி சுவாமி புரியறதுன்னா நிறைய சிந்திக்கணும் ஏவம் விமரிசேன்னு சொன்னார் இல்லையா முதல் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நிறைய விசாரணை பண்ணால் புரியும் இவ்வுலகை கற்பனை என்று அறிய வேண்டும் வெறும் தோற்றம் என்று அறிய வேண்டும் எதனால் என்ன அதுக்கு நிறைய கேத்து சொல்ற காரணம் மனசகா விலாசம் மனதின் மாற்றங்களால் உண்மை போல தெரிகிறது மனோ விஜம் என்று எழுதுகிறார் ஸ்ரீதரி மனதின் மனதால் தோற்றுவிக்கப்பட்டதால் இரண்டாவது திருஷ்டம் திருஷ்டம் பார்க்கப்படுவதாக இருக்கிறது முதல் திரிகுணவ திருக்கு மறந்து போயிருப்போம் ரெண்டு ஸ்லோகம் ஆயிடுத்து இல்லையா அதனால திரிகுணவருத்தி திருக்கு எது ஆத்மா இது என்னன்னா திருஷ்டம் இதம் என்ன எண்ணங்களை கூட நாம இதம்னு தான் அறியறோம் இதம்னா இது திஸ்தாட் தட்தாட்னா திஸ்தாட் தட்தாட்டை வந்து ஐயாகுமான் ஆஹா அது வந்து அகம் இதெல்லாம் இதம் அகமிதம் அமேதமிதி நைசர்கிகோலோக வியவஹாரா பிரம்மசூத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும் அது மாத்திரம் இல்லை வினஷ்டம் வினாசித்வாத் வினாசித்வாத் வினாசித்வாதுன்னா அழியக்கூடியது அழியக்கூடாதுன்னா சேஞ்ச் ஆகிண்டே இருக்குன்னு அர்த்தம் அழகிறதுனா என்ன ஒரு பொருள் இன்னூரா மூணு மாறுறதுக்கு பேர் தான் அழியிறதுன்னு அர்த்தம் சாப்பாடெல்லாம் ரத்தமாக மாறுகிறது அப்போ சாப்பாடு என்ன ஆகிறது அழிஞ்சுதானே ரத்தமாக மாறுது விதை அழிந்து தானே மரமாகிறது ஆனால் விதை என்ன ஆகுறதுன்னா மரமாக மாறிடுச்சு இன்னும் அழிகிறதுன்னா என்ன அர்த்தம் மாறுறதுன்னு அர்த்தம் மாறுறதான் என்ன மாற்றத்தை தான் அழிகிறதுன்னுங்கிற வார்த்தையும் மாறுகிறதுங்கிற வார்த்தையும் கிட்டத்தட்ட ஒன்றுதான் அதனால் அது அழிஞ்சாத்தான் இன்னொன்னா மாற முடியும் அது அழிஞ்சாதான் இன்னொன்னா மாற முடியும் இப்படியே விநஷ்டம் சொன்ன சவிகாரம் அனித்தியம் இத்தியர்த்த அத்திலோலம் அத்திலோலம்னா என்ன மிகவும் சஞ்சலமானது மிகவும் சஞ்சலமானது சஞ்சலமானதுன்னா என்ன அர்த்தம் நிலை இல்லாதது இருக்கிற சரி மாறுறதுக்கு முன்னாடி உருப்படியா இருக்கான்னா மாறுற வரைக்கும் அது என்ன பண்ணுனா சஞ்சலமாவே இருக்கு இப்படியும் அப்படியும் இருந்து கொண்டிருக்குது சஞ்சலம் அது எப்படின்னா அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறார் அலாத்த சக்கரவத்து அலாத்த சக்கரவத்துன்னு சொன்னால் இந்த தீவட்டி சக்கரம் இப்போ வந்து தீவட்டி கையில் வச்சுக்கிறோம் ஒரு தீவட்டி பெருசாக ஒரு கட்டையில் வச்சுக்கிறோம் அதை வச்சுன்னா இப்படியே சுத்திரோன்னு வச்சுக்கோ அது உண்மையில் அப்படி ஒரு ரவுண்ட் இருக்கா என்ன ஒன்றும் ரவுண்டு இல்லை அது என்னென்னா விப்ரமம் மனசகா விலாசம் திருஷ்டம் வினஷ்டம் வினஷ்டன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு கை எத்தனை நேரம்னா சுத்த முடியும் வினஷ்டம் அதி லோலம் அது சஞ்சலமாக தானே இருக்கு அசஞ்சு கொண்டே தானே இருக்கு சஞ்சலம் அலாத்த சக்கரவத்து இந்த உலகம் அப்படித்தான் இந்த உலகம் இந்த உலக வாழ்க்கை எல்லாமே அப்படித்தான் இதெல்லாம் ஹேத்துக்கள் அத்தனையும் கடைசியில திருஷ்டாந்தம் மனசா மனோ விஜம்பிதத்துவாத் திருஷ்யத்துவாத் அத்திலோலாத் அலாத்த சக்கரவத் அலாத்த சக்கரம்னா டிவட்டி சக்கரத்துக்கு பேரு அலாத்த அலாத்தம்னா தீவட்டி அதனால உண்டாக்கக்கூடிய சக்கரத்துக்கு பேரு அலாத்த சக்கரம் மாண்டூக்கிய உபநிஷத்தில் ஒரு பிரகரணம் இருக்குது அந்த பிரகரணத்துக்கு பேர் ஆகம பிரகரணம் வைத்தச்ச பிரகரணம் அத்வைத்த பிரகரணம் கடைசியில் சாந்தி பிரகரணம் அப்படின்னு ஒரு பிரகரணமே இருக்குது அதில் இந்த திருஷ்டாந்தத்தை அவரும் யூஸ் பண்ணுறார் யார் கெளடபாதர் அலாத்த சக்கரம் பரமாத்திரமில்லை விஜயானமேக்கம் உருதேவ விபாதி மாயா விஜயானம்னா சைத்தன்யம் அது ஏக்கம் சைத்தன்யம் ஒன்றே பேருணர்வு ஒன்று அது என்ன உருதா விபாதி உருதான்னா எல்லாம் சம்ஸ்கிருதத்தில் என்னெல்லாம் ல இருக்குமோ எல்லாம் யூஸ் பண்ணுறாரு உருதான்னா பகூ நர்ச்சம் அநேகம் நர்ச்சம் உருதா ஈவ விபாதி விபாத்தின்னா விசேஷன பாதி எல்லாம் விசித்திரமாக தெரிகிறது வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊணாகி வானாகி மண்ணாகி வழியாகி உயிராகி பாருங்க ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி கோனாகினா யாரு ராஜாவாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி என்ன சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிதான் என்ன சொல்றது என்ன சொல்ல விரும்புகிறார் மாணிக் ஒரே சைதன்யம் பலவாறாக தோன்றுகிறது ஒரே தங்கக்கட்டியானது காதிலும் மூக்கிலும் கழுத்திலும் கையிலும் பல்வேறு ஆபரணங்களாக தோன்றுவது போல அது மாதிரி பல்வாறாக தோன்றணும் எல்லாம் மாயம் சரி நகை தங்கம் வருது தான் அதில் பலது புரியறதுன்னா இது மலையாக இருக்குது மண்ணாக இருக்குது மரமாக இருக்குது இந்த திருஷ்டாந்தத்தை வச்சு அதை புரிஞ்சிக்க வேண்டியதான் ஒரே வஸ்து தான் இப்படி பல்வேறு நிறங்களில் இருக்குது குருவி மிட்டா யானை இத்தனை மிட்டாயாக இருப்பது அதுதான் அதெல்லாம் நமக்கு ஒரே பிஸ்கட்டாக இருக்கேன் சுவாமி ஆனால் இது அப்படி இல்லை மழை வேறையாக இருக்குது இது வேறையாக இருக்கேன் அப்படின்னா அந்த திருஷ்டாந்தத்தை வச்சு இதை புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் பரம்பொருளே தான் ஆகாயமாகவும் காற்றாகவும் நீராகவும் நெருப்பாகவும் நிலமாகவும் அதில் வாழ்கின்ற உயிர்களாகவும் எல்லாம் வந்து ஒன்று தான் இருக்கு விஜானம் ஏக்கம் உருதாயிபுபாதி என்னென்னா இதனால் என்னென்னா மாயா மாயா ஸ்வப்ன இது வந்து ஒரு மாயா ஸ்வப்னம் மாயினால உண்டாகிற ஒரு கனவு த்ரிதா குண விசர்கிருத்தோ விகல்பா த்ரிதான மூன்று குணங்களால் தோற்றுவிக்கப்படுகிற வேற்று மூன்று வித வேற்றுமைகள் அறியாமையினால் தோன்றுகிறது மூன்று குணங்களாக சொல்லலாம் குண விசர்க்கிருதா த்ரிதா விகல்பகா அப்படித்தான் தமிழில் போட்டிருக்கேன் குணங்களின் மாறுபாட்டால் தோன்றும் மூன்று வித வேற்றுமைகள் அறியாமையால் தோன்றுகிறது மூன்று வித வேற்றுமைகள் என்ன ஆத்மா மனம் இந்திரியங்கள் அப்படின்னு நீங்க கொடுத்துருக்கோம் இல்லாட்டி ஜாகிரத அவஸ்தா अवस्था, சப்னாவ சுஷுவஸும் போட்டுக்கலாம் தப்புள்ள மேலும் மாலை காண்வோம் ஓ பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்ச பூர்ணஸ் பூர்ணமாதாய பூர்ணமேவிஷ் ஓம் ஷாந்திஷாந்திஹரி ஓ